ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறத அவசியத்தை பற்றி பார்த்துன்னு வரோம் அதில் எந்தெந்த காலத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி அதை பற்றி தான் பார்த்துன்னு வரோம் காலம் கொஞ்சம் மாறி தின்னா கூட பலன்களில் வித்தியாசம் வந்துடும் மேலும் நமக்கு உட்பட்டு காலம் வராது காலத்தை உட்பட்டு தான் நாம் போகணும் அதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை காட்டுறது தான் இந்த சரித்திரம் பாஸ்கர ராயருடைய சரித்திரத்தை பார்த்துன்னு அந்த பாஸ்கர் ராயருடைய பொண்ணுக்கும் ஒரு மாங்கல்யதோஷமான ஒரு யோகமாக இருந்தது ஜாதகத்தில் அதை போர்க்கணும்னு அவர் ரொம்ப முயற்சி பண்ணினார் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் தீர்மானம் பண்ணியிருக்கார் அந்த கல்யாணத்தினுடைய முகூர்த்த பலத்தினால அந்த குழந்தைக்கே அந்த மாங்கல்ய யோகம் மாங்கல்ய தோஷமானது பலமிழந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப யோஜனை பண்ணி ஒரு முகூர்த்தம் வச்சுருக்க மாகாத்தியா பஞ்ச வசந்தாகனு நமக்கு வசந்த காலம்னு அஞ்சு மாதம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கார் ரிஷிகள் மாகம் பால்குணம் சைத்திரம் வைசாகம் ஜேஷ்டம்னு இந்த அஞ்சு மாதத்துக்கும் வசந்தம்னு பேர் இந்த அஞ்சு மாதங்களில் தான் உபநயனங்கள்லாம் பண்ணலாம் இது தேவதைகளுக்கு பகல்னு பேர் உத்தராயணம்னு சொல்கிறோமே உத்தராயணம்ங்கிறது தேவதைகளுக்கு பகல் தக்ஷணாயனம்ங்கிறது தேவதைகளுக்கு ராத்திரி அதுதான் இந்த தனுர் மாதம் வந்ததுன்னா தேவதைகளுக்கு உஷக்காலம் ஆரம்பமாகுறது பிராம முகூர்த்தம் முடிஞ்சு உஷக்காலம் ஆரம்பமாகிறதுனால தான் தனுர் மாதத்தில் நாம சங்கீர்த்தனங்கள் பண்ணுறது பஜனை பண்ணுறதுன்னு வழக்கத்தில் வச்சுட்டுருக்கோம் அப்படியே தனுர் மாதத்தில் உஷக்காலம் முடிஞ்சு உத்தராயணம் பிறந்த உடனே பகல் தக்ஷினாயணம் பிறக்கும்பொழுது அஸ்தமிக்கிறது தேவதைகளுக்கு ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் ராத்திரின்னு அப்படி இந்த உத்தராயணத்தில் தான் உபநயனங்கள்லாம் பண்ணணும் தட்சிணாயணத்தில் பண்ணக்கூடாது ஆயுஷ்கர்மானு பேர் உபநயனம் உத்தராயணத்தில் தான் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப பரிசீலனம் பண்ணி அந்த பாஸ்கராயர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கார் மாக மாதத்தில் ரிஷப லக்னம் பார்த்து வைக்கிறார் அவர் விகுணோபி ரிஷஸ்ரேஷ்டான்னு ரிஷபலக்னத்துக்கு ரொம்ப குணம் ஜாஸ்தி எதையும் மாற்றக்கூடிய சக்தி ரிஷபலக்னத்துக்கு உண்டு பராசர ஹோரானு பராசரர் சொல்கிறார் பராசரஹோராங்கிற கிரந்தத்தில் பராசரர் சொல்லியிருக்கார் பராசரோடைய வாக்கியம் தான் இது விகுணோபி ரிஷஸ்ரேஷ்டா தோஷவத்தாக இருந்தாலும் கூட ரிஷபலக்னத்தில் முகூர்த்தம் வைக்கிறது ரொம்ப வசத்தி தோஷமாக இருந்தாலும் கூட ரிஷபலக்னம் ரொம்ப வசத்தி கடஸ்தியாஜோ குணைரப்பி ஆயிரம் குணம் இருந்தாலும் கும்பலக்னத்தை விட்டுடுன்னுட்டார் ஹட்டஹான கும்பம்னு பெருத்தம் கும்ப லக்னம் ஆயிரம் குணம் கும்ப லக்னத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்கார் பராசரம் அப்படி இதெல்லாம் பரிசீலனம் பண்ணி வச்சிருக்கார் முகூர்த்தம் அதனால தான் அந்த கோவிலில் பாலாலயம் பண்ணுற பொழுது ருஷபலக்னம் தான் வைப்பாள் ரிஷபலக்னம் எந்த டயத்தில் வருதோ அது ராத்திரியாக பகலான்னு பார்க்காமல் எந்த டயத்தில் வருதோ அந்த டயத்தில் பாலாலயம் பண்ணுறதுன்னு கோவில்களில் வைப்பாள் ஏன்னா ரிஷபலக்னத்துக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தின்னு வைக்கிறதுனு வழக்கம் அதுபோல் வச்சிருக்கார் அந்த முகூர்த்தம் கொஞ்சம் நாழி கழித்து வருது பதினோரு மணிக்கு வருது அதுக்காக காத்துருக்கார் அந்த குழந்த அது வரைக்கும் விளையாடின்னு இருக்கு அந்த லீலாவதி பாஸ்கராயருடைய பொண்ணும் அந்த நாளில் கிடிகாரம் எப்படின்னா இந்த நாளில் தான் முள் வச்சு இப்படி வருது அந்த நாளில் எப்படின்னா ஒரு பானை இருக்கும் அந்த பானையில் ஜலத்தை நிரப்பிடுறது கீழே சின்னதாக ஒரு ஓட்டை போடுறது பானையில் ஹோல் ஒரு ஒரு செகண்டுக்கும் ஒரு ஒரு சொட்டு ஜலம் சொட்டும் அந்தளவுக்கு வைக்கிறது ஒரு ஒரு செகண்டுக்கும் ஒரு ஒரு சொட்டுலம் சொ மாதிரி வச்சு கீழே ஒரு சின்ன மண் பாத்திரம் அதில் அறுபது சொட்டு சொட்டி தின்னா ஒரு நிமிஷம்னு கணக்கு அறநூறு சொட்டு சொட்டி தின்னா பத்து கணக்கு அதில் கோடு போட்டு வச்சுக்கிறது கீழே உள்ள அடுக்கில் கோடு போட்டு வச்சுக்கிறது மூவாயிரத்தி அறநூறு சொட்டு சொட்டு தின்னா ஒரு மணி நேரம் ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த ஒரு மணி நேரம் சொட்டு ஜலம் சொட்டு அந்த ஒரு கோடை வந்து அடையும் அந்த ஜலம் அப்போ சூரியோதயம் ஆகி ஒரு மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு இப்படி கடிகாரம் அது வச்சுருக்கார் அவர் பாஸ்கர் தன்னுடைய வீட்டில் அது வந்து பதினோரு மணிக்கு மேலே முகூர்த்தம் வச்சுருக்கார் அவர் அதில் அஞ்சு மணி நேரம் தாண்டன் சூரியோதயத்தில் இருந்து அதுக்காக காற்றுன்ட்ருக்கார் அந்த குழந்தை விளையாடின்னு இருக்கு அப்போது இதுதான் இந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நாம் பார்க்கணும் அந்த குழந்தை விளையாடின்ட்டுருக்கு இந்த பானையில் உள்ள ஜலத்தை வந்து அதி அதிசயமாக அந்த குழந்தை எட்டி பார்த்தது பார்க்குற போது மூக்குத்தி போட்டுருக்கு அந்த குழந்த அந்த மூக்குத்தியில் திருஹாணி இருக்குது அந்த குழந்தை அந்த பானையை எட்டி பார்க்கிற போது அந்த திருஹாணி மூக்குத்தியில் உள்ள திருஹானி கழண்டு அந்த பானையில் விழுந்துடுத்து ஜலத்தில் அதை கவனிக்கலை அந்த குழந்தை அப்படியே எட்டி பார்த்துட்டும் ஓடி போயிடுத்து விளையாடுறதுக்கு அந்த திருஹாணி அந்த பானையில் விழுந்து அந்த கீழே உள்ள ஓட்டையில் வந்து நின்றுடுத்தோம் அந்த திருஹாணி அப்போ என்னாச்சு அந்த ஜலம் சொட்டுற வேகம் குறைஞ்சி போச்சு ஒரு செகண்டுக்கு ஒரு சொட்டு சொட்டின்னு இருந்த ஜலம் குறைஞ்சு போச்சு கொஞ்சம் லேட்டாக சொட்டுறது ஜலம் அப்போது அவர் குறித்து வச்ச நேரத்தில் அந்த கோடை வந்து ஜலம் அடையலை அவர் அதுக்காக காத்துட்டுருக்கார் அந்த திருஹாணி வந்து அந்த ஓட்டையில் அடைச்சின்றதுனால அந்த ஜலத்தினுடைய அளவும் குறைஞ்சி போயிடுத்து அந்த ரிஷபலக்னத்தில் அவரால் அந்த முஹூர்த்தம் பண்ண முடியல அவர் கவனிக்கல்லாது அப்படி அந்த ரிஷபலக்னம் தாண்டி தான் முகூர்த்தம் பண்ணும்படியாக வந்து அந்த முகூர்த்தத்தை பண்ணினார் அந்த குழந்த அகால மரணம் அடைஞ்சுடுச்சு கல்யாணமான உடனே பர்த்தாவோடு இருக்கக்கூடியதான பாக்யம் பண்ணலை மாங்கல்ய யோகம் இல்லாதனால அப்படி முடிஞ்சு போயிடுச்சு அப்படி கிரகங்களை நம்மளால் ஜெயிக்க முடியாது அதான் கிரகாதீனாகி லோகாஸ்டான கிரகத்தை அண்டிதான் தேசமே நடக்கிறது கிரகத்தை நாம் மீற முடியாது கிரகங்கள் சொல்கிறபடி தான் நாம் கேட்ட ஆகணும் அப்படி அந்த குழந்தை கல்யாணமாகி அன்றைய தினமே அந்த குழந்தை மறித்து போயிடுத்து ரொம்ப துக்கப்பட்டார் பாஸ்கர ராய் நல்ல குழந்தைய அம்பால் கொடுத்தும் கூட நமக்கு அந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போயிடுதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டார்வர் அவர் அவர் அப்புறம் எழுதின புஸ்தகத்துக்கு அந்த குழந்தையனுடைய பேரையே வச்சார்வர் அதான் வேதபாஷ்யம்னு வேதத்துக்கு அர்த்தம் படிக்கிற பொழுது லீலாவதி கணிதம்னு ஒரு புஸ்தகம் பாஸ்கர எழுதினது எல்லாம் கணக்குகள் தான் அதில் அந்த புஸ்தகம் படிக்கிறதுன்னு வழக்கம் அந்த புஸ்தகத்துக்கு லீலாவதியே பேர் வச்சார்வர் அந்த பொண்ணனுடைய பேரையே வச்சார் அப்படி சரித்திரம் அப்படி இந்த காலத்துக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி காலோஹி துரத்திக் கிரமகான்னு காலத்தை நம்மளால் மீற முடியாது அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படி இந்த கதை எதுக்காக இப்போ பார்த்ததுன்னா இந்த பிராம முகூர்த்தங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வீணடிக்க விடாது பிராம முகூர்த்தத்தில் எழுந்து நடணும் அப்படிங்கிற தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் நன்னா அசந்த தூங்குற வேலை எழுப்பப்படாதுங்கிற தர்மத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் தூங்குற எழுப்பினா நமக்கும் அஸ்ரேயு அந்த தூங்கிறவன் எழுந்தவனுக்கும் ஆயுசு போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் அதான் ராமாயணத்தில் கும்பகர்ணனை போய் எழுப்பினான் ராமனேஸ்வரன் எழுப்ப சொன்னான் அவனை அவனை எழுப்பப்படாதிய அவனை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான் இல்லை இல்லை அவனை எழுப்புன்னு சொல்லி கும்பகர்ணன் தூங்கின்னு எழுப்பி அவனை யுத்தத்துக்கு அனுப்பிச்சதுனால தான் அவனுக்கு ரொம்ப நல்லவன் அவன் கும்பகர்ணன் அவன் சொல்லிட்டு போகிறான் அவனேஸ்வரன்ட்ட நீ பண்ணுறது அனர்த்தம்னு எனக்கு தெரியும் நீ பண்ணுறது தப்பு தான் இன்னொருத்தருடைய நீ கொண்டு வந்து ரொம்ப தோஷம் அது இருந்தாலும் நான் உனக்கு உட்பட்டு நான் இங்கே இருக்கிறதுனால நீ சொல்கிறத நான் கேட்குறேன்னு போகிறான் கும்பகர்ணன் அப்படி அவனை தூக்கத்தில் எழுப்பினத்துனால்தான் அவனுக்கு ஆயுசு எடுத்துன்னு ராமாயணத்தில் பார்க்குறோம் அப்படி இந்த பிராம முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் பிராம முகூர்த்தத்தில் தூங்கப்படாது எழுந்திருக்கணுங்கிறத தர்மத்தை பார்த்தோம் அடுத்தடுத்த தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்